ம் திமூி சுேந்திரம்ைபாயம் சூத்த முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமா வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சந்தமான மேவ மாத பித்தமே யோச விதையவிணம் மேவெவோயோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருபியோபி பிரானோவ்வாஹம சன சக வீரியங்கை தேஜஸ்வினீத்தமஸிஷாவை ஓகேஷா கட்டோபெண்டாவது அயம் மூணாவது வல்லி நாலாவது மந்திரம் இசோம் शरीरत्वाय कल्पते यथा यथा दर्शे तथा तथा பிரக்ரீரோர்ப்புலோக்கே பரிவ तथा गंधर्व लोके, लोके, तपयो लोके। लोके। ओन्नमो भगवते, वैवस्वताय லோகேரிவிர ஓம் நமோஸ்வாய்விதாச்சாரியேத்தே உபநிஷத் இந்த வள்ளியில் முதல் மூணு மந்திரங்களில் பிரம்மன் இந்த ஜகத்துக்கு அபின்னிமித்தோபாதான காரணம் என்று உபதேசம் செய்தது ஜெகத் காரணம் ஆக பிரம்மத்தோடு இந்த ஜெகத்தை புரிஞ்சுக்கணும் வெறும் ஜகத்தை பார்க்கக்கூடாது பிரம்மத்தோடு சேர்ந்ததாகத்தான் இந்த ஜகத்தை பார்க்கணும் நகையை பார்க்குற போதே ஸ்வர்ண புத்தியும் இருக்கணும் ஸ்வர்ண புத்தியை மறக்காம ஆபரண புத்தியே இருவனாக இருக்கணும் சொர்ண புத்தியை மறக்கக்கூடாது ஜலந்தான் அலைகளாகவும் கடலாகவும் காட்சி அடிக்கிறதுங்கிறது மறந்துருக்க கூடாது அதே மாதிரி பிரம்மந்தான் மாயினால் ஜெகத்தாக காட்சி அடிக்கிறதுங்கிறதையும் மறக்கக்கூடாதுங்கிறது தான் மூணு மந்திரத்தினுடைய தாத்பரியம் பிரம்மத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த ஜெகத்து கயிற்றில் பாம்பை போல சிப்பியில் வெள்ளியைப் போல இதேதான் உதாரணம் கம்பத்தில் மனிதனைப் போல மாறாத மெய்ப்பொருளில் மாறுகின்ற பிரபஞ்சம் மாயையால் தோற்றுவிக்கப்படுகிறது இது உண்மை உண்மையல்ல ஆ உண்மையின் மீது தோற்றுவிக்கப்படும் காட்சிகள் உண்மையல்ல உண்மையான மெய்ப்பொருளில் தோற்றுவிக்கப்படும் இந்த காட்சிகள் உண்மை போன்று உண்மையை மறைக்கும் போலி உண்மை காட்சிகள் அப்படி சொல்லணும் போலி உண்மை உண்மையான உண்மை பொய்னு சொன்னால் தான் என்னவோ பண்ணுறது எல்லாருக்கும் போலி உண்மை உண்மையான உண்மை உண்மையான உண்மையில் போலி உண்மை கற்பிக்கப்பட்டிருக்கிறது மாறுகிற உண்மை மாறாத உண்மையில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது மாறுகிறதுனாலே உண்மையே இல்லது எது மாறுமோ அது உண்மை இல்லை எது மாறாததோ அதுதான் உண்மை உண்மையினா உள் ப்ளஸ் மெய் உண்மை யாண்டும் உள்ளது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த குரலை மறக்கக்கூடாது அதே மாதிரிதான் இன்னைக்கு காலமரம் படித்தோமே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னா அறிவுக்கு லட்சணம் என்னென்னா ஒருத்தர் பேசுகிற போது அது என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கங்கிறத தெ புரிஞ்சுகிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் அறிவுன்னு விட்டார் வள்ளுவர் எப்பொருள் எந்த விஷயத்தை பற்றி யார் யார் மூலமாக கேட்டாலும் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான்ப்பா அறிவுன்னு பேர் அப்படிங்கிறார் திருவள்ளுவர் அறிவுடைமையில் முக்கியமான குரல் இது ஆக எப்பொருள் எத்தன்மை தாயினுங்கிறது மெய் மெய்யுணர்தல் அதிகாரம் இது அறிவுடைமை அதிகாரம் அறிவுனா அறிவுக்கு லட்சணம் என்னன்னா யார் எந்த விஷயத்தை சொன்னாலும் அவர்கள் என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள் என்று புரிந்து கொள்வதற்கு பெயர்தான் அறிவு அப்படிங்கிறார் அது தெரியாமல் பேசிகிட்டே இருந்தோம்னா வளவளான்னு சம்பந்தம் இல்லாமல் அது அறிவுக்கு லட்சணம் அப்படி சொன்னார் இந்த மாதிரி இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா ஊர்த மூலோபாக்ஷாக்கு இந்த மந்திரங்கள் எல்லாம் உபாதான காரணத்தையும் நிமித்த காரணத்தையும் சொல்லி அபிநிமித்தோபாதானம் ஆனால் நம்ம திருஷ்டியெல்லாம் எதில் இருக்கணும்னா திருஷ்டி ஞானமயம் கிருத்வா பசியேத் பிரம்மமயம் ஜகத்து இந்த ஜகத் பார்த்துன் இருக்கிற ஜகத்தையே அலையவே பாருங்கிற மாதிரி தான் இந்த நாமரூபங்களையெல்லாம் மாறுதையெல்லாம் மாறாத வஸ்துவுக்கு அந்நியமாக இல்லைன்னு பாரு மாறாத வஸ்துவை கவனி திரையை பார்த்துக்கிண்டு திரையில்லாமல் சினிமா இல்லை நிழல்கள் எல்லாம் இல்லைங்கிறது அந்த புத்தி இருந்துகிட்டே இருக்கணும் ஆகா அத்வைத்த திருஷ்டியோட துவைத்த திருஷ்டியை விவகார துவைத்தத்தை ஹேண்டில் பண்ணு அத்வைத்தத்தை மறக்காமல் துவைத்த விவகாரம் பண்ணு திரைய மறக்காமல் சினிமாவைப் பார் தண்ணீரை மறக்காமல் அலையப்பார் தங்கத்தை மறக்காமல் நகையைப் பார் எல்லாம் டைம் வேற யார் என்ன ஒரே நேரத்தில் இருக்கெல்லாம் உணர்வை மறக்காமல் உணரப்படுவர்களை கவனி அதேதான் நீ எல்லாத்தையும் பார்க்குற போது எதோடு எல்லாத்தையும் கவனிக்கணும் ஆக ஒற்றுமையை கவனிச்சிக்கிண்டே வேற்றுமையைப் பார் அது எப்படி முடியும் ஒற்றுமையை கவனித்தா வேற்றுமை தெரியாது வேற்றுமையை கவனித்தா ஒற்றுமை தெரியாது கிடையாது வேற்றுமையில் ஒற்றுமை இருந்துட்டே இருக்குது நகையை பார்க்குற போதே நம்ம தங்கத்தை தனியாக பார்க்கணுமா என்ன நகையை பார்க்குற போது தங்கத்தை தனியாக பார்க்குறேன் நகையை தனியாக பார்க்குறேன் நான் சொல்ல முடியும் அலையை பார்க்குற போதே நான் தண்ணியை தனியாக பார்க்குறேன் அலையை தனியாக பார்க்குறேன் நான் சொல்ல முடியும் அதே மாதிரி துவைத்தத்தை பார்க்கற போது நான் அத்வைதத்தை தனியாக பார்க்குறேன் துவைத்தத்தை தனியாக பார்க்குறேன் சொல்ல முடியும் என்னையே நான் பார்க்கற என் உடம்பை தனியாக பார்க்குறேன் என்ன தனியாக பார்க்குறேன் அது சொல்கிற மாதிரி இருக்கும் உணர்வு இல்லாமல் உணரப்படுபவைகள் இல்லை உணர்வையும் உணரப்படுபவைகளையும் ஒரே நேரத்தில் காண்கிறோம் நமது கவனம் எதில் இருக்க வேண்டும் என்பது தான் கேள்வி எதுக்கு அழ அதிகமான கவனம் கொடுக்கணும் எதுக்கு அளவான கவனம் கொடுக்கணும் அவ்வளோதான் எல்லாம் ஃபோக்கஸ் தான் எதற்கு அதிகமான கவனம் கொடுக்கணும் எதற்கு அளவான கவனம் கொடுக்கணும் எதுக்கு அதிகமாக கவனம் கொடுத்தா சம்சாரமே இல்லையோ எதுக்கு அளவாக கொடுத்தா சம்சாரமும் அளவாக இருக்கும் ஒரு அளவு ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன் அளவாக இருக்குமோ அப்படியே கவனிக்கணும் சம்சாரம் ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் எண்ணெயை பூசின்ட்டு பலாப்பழத்தை நறுக்கிற மாதிரி தான் செருப்பை போட்டுண்டு காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் கொடையை பிடிச்சிட்டு வெயிலேயோ மழையிலையோ போகிற மாதிரி தான் அது மாதிரி இந்த ஞான கவச்சம் எப்போவுமே ஹிருதயத்தில் இந்த ஞான கவச்சம் ஞான சத்திரம் கொடை ஞான பாதுகா ஞான செருப்பு ஞான தைலம் பலாப்பழம் அதனால் இந்த உலகமே ஒரே பலாப்பழம்தான் ஒட்டிக்கிறது ஆகை என்னால் ஒட்டிக்காமல் இருக்கணும் இந்த விவகாரமே எல்லா எல்லா விவகாரம் அதுக்கு மேலே இது இருக்குது அது அடையிறதுக்குள்ள இந்த பலாப்பழத்தை அடையிறதுக்கு படுற பாடு இவ்வளோ கஷ்டப்பட்டு எண்ணெயை பூச்சி அதை பூச்சி இதை பூச்சி எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற கோ இது கொட்டையை எடுத்து அது வேறு என்னத்தையும் ஒட்டின்னு இருக்கும் அதை வேறு எடுக்கணும் இல்லாட்டி அவ்வளோதான் ஆக என்ன ஆனால் என்ன பண்ணுறது அதுக்கு வேண்டி அதை ரெடி பண்ணுற கஷ்டப்படுறோம் அது பலாபழ மரத்தை வச்சு அது வேறு இது பண்ணி அதுக்கப்புறம் அதை பழுத்ததுக்கப்புறம் எடுத்து அதுக்கு இத்தனை எல்லாம் பண்ணி அதை வந்து உள்ளே போட்டுணும் ஆகா ஆனந்தம் துக்கசியானந்தரம் சுகம் அதனால் இந்த ஜகத்தை அப்படி கவனிச்சுட்டே இருக்குன்னு சொல்லிவிட்டார் புரிஞ்சுக்கோனு விட்டார் இந்த உண்மையை இந்த மனித உடலில் தான் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த மனித உடலில் புரிந்து கொண்டு விட்டால் இப்பொழுதே இப்போ வந்து மறுபிறவியை வச்சுங்கோ மறுபிறவி இருக்குங்கிறது வியாபாரிக திருஷ்டி வியாபாரிக சத்தியம் துவைத்த விவகாரம் அது அதில் அதில் ஒரு ஆர்டர் இருக்குது அதை நம்ம மறுக்க முடியாது ஆனால் இந்த உண்மையை புரிந்து கொண்டால் இப்பொழுதே இந்த பிறவிக்கே இந்த வாழ்க்கைக்கே மதிப்பு கிடையாது அப்புறம் பறக்கிறோமா இல்லையாங்கிறது இருக்கட்டும் இந்த காலத்துக்கே மதிப்பு இல்லைன்னா ப்ரெசென்ட் ஆகுது ஃபியூச்சராகுது பாஸ்ட் ஆகுது காலமே நான் மதிக்க காலத்தையே நான் மதிக்கலை என்ன சொல்லுவோம் காலத்தை மதிக்கணும் போ ஒரு இடத்துல காலத்தை வீணாக்கக்கூடாதும்போம் காலத்தை பயன்படுத்தணும் போம் ஆனால் அத்வைத வேதாந்தத்துக்கு தத்துவம் புரிகிற போது என்ன பண்ணுவோம் காலத்தையும் பொருட்படுத்தாதே இடத்தையும் பொருட்படுத்தாதே பொருளையும் பொருட்படுத்தாதே மாற்றங்களையும் பொருட்படுத்தாதே அவைகள் அப்படித்தான் இருக்கும் எதுவும் இப்படியே இருக்கணும் கல்யாணத்துக்கு எடுத்த ஃபோட்டோ எடுத்து இன்றைக்கி பார்த்து எண்பத்தஞ்சி வயசில் என்ன பண்ணுறது அழுக்தான் போயிடுதே அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே போயிடுதே அப்படின்னா என்ன பண்ண முடியும் அதனால் அது இப்படி அங்கம் கலித்தம் பலித்தம் முண்டம் தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம் விருத்தோஜாதி கிரகித்வா தண்டம் ததப்பின முி ஆஷா பிண்டம்னு விட்டார் சங்கராஜர் ஒரே டம் டம் தான் ஏகப்பட்ட டம் அங்கம் கலிதம் உடம்பெல்லாம் தளர்ந்து போச்சு பலித்தம் முண்டம் தலையெல்லாம் வழுக்க தசன விஹீனம் கடிக்க முடியல முறுக்க விரத்தோயாற்றி கிரகித்வா தண்டம் வயசாச்சு தடியை பிடிச்சாச்சு அப்போவாவது ஆசை விட்டுதான்னா ஆசை விட்டு தான் நான் விடலை தாப்பி நான் முஞ்சி ஆஷா பிண்டம் அப்பவும் என்னல்லாமல் எல்லாம் இல்லை இல்லை நான் இன்னும் அதுக்கு பண்ணணும் இங்கே போகணும் அதை அனுபவிக்கணும் இதை அனுபவிக்கணும்னு இருக்கான் நான் அதெல்லாம் ரொம்ப வர்ணனை பண்ணலை அப்புறம் நீங்களும் தாங்க மாட்டிங்க எனக்கும் வேறு வேலை இல்லையா என்ன அது மாதிரி இதில் எல்லாம் ரொம்ப சிக்காது அழகாக இதை ஜம்முன்னு என்ன சொல்கிறது விளையாட்டாக லீலையாக பண்ணிட்டு போகணும் வாழ்க்கையை ஆனால் லீலையாக பண்ணுறதுக்கு எப்படி இருமோ பிரம்ம ஜானம் வித் தர்மானுஷ்டானம் இதை தவிர நான் என் பந்தா வித்திய தேனாய பிரம்ம ஜானத்தோட விவகாரத்தில் அழகாக தர்மானுஷ்டானத்தை பண்ணிகிட்டே இருந்துட்டோம்னா ஒன்றும் பாதிக்காது கிருஷ்ணர் சொன்னார் பத்மபத் இவாம்பசா காயேன மனசா புத்தியா கேவலைர் இந்திரியைரப்பி யோகின கர்ம குருவந்தி சங்கம் தியக்வாத்ம சுத்தையே சரி அதுக்குதான் இதெல்லாம் சொல்லியது நாலாவது மந்திரத்தில் என்ன பார்த்தோம்னா இந்த சரீரத்திலிருந்து இதை வச்சு தான் எப்படி சொல்வது காலன் வருமுன்னே கண் பஞ்சடையும் முன்னே கடைவாயில் பால் படுமுன்னே ஊரார் கூடி அழுமுன்னே குற்றாலத்தானே கூறு எ தேகம் விழுவதற்கு முன்பு புசிப்பதற்கு சேரவாறும் அதை இது அப்படியே சொல்றது இந்த நாலாவது மந்திரமே அதுதான் காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர் அகண்டாகார போகம் எனும் வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது ஐயோ வீணா இன்புற்றிட நாம் எடுத்த தேகம் விழுவதற்கு முன்பு புசிப்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே இந்த உடம்பை வீணாக்கிடாதீங்கோ இதில் மோட்சத்தை இப்போவே புரிஞ்சுக்கோங்கோ நான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் உடலோடையும் உள்ளத்தோடு இருந்தாலும் அதோட ஒட்டாமல் இருக்க கற்றுக்கலாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல எதுக்கு யாதுமோர் குறைவில்லை ஆகையினால இந்த உடம்போட மனசோட உலகத்தோட உறவுகளோட இருந்துகிண்டே ஒட்டாமல் வாழ்கிறதுக்கு ஒரு இருக்குது அதுக்கு பேர் அலேப்பவாதம்ங்கிற ஒரு ஸ்லோகம் இருக்குது ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம் ஒட்டாமல் வாழறது அதுக்கு லேப்பம்னா ஒட்டிக்கிறது என்ன இல்லாமல் லேபம் வருது புதுசு புதுசாக இப்போ ஆயுர்வேதத்தில் மூஞ்சியில் தடவிக்கிறது காஸ்மெட்டிக் எல்லாம் வந்துருக்கு ஆய் மேலே அதுக்கு லேப்பம்னா ஒட்டுறது அலேப்பம்னா ஒட்டிக்காமல் இருக்கிறது விவேக்கி சர்வதா முக்தா விவேக்கி சர்வதா முக்தா குர்வத்தோ நாஸ்தி கர்த்திருத்தா அலேப்பவாதம் ஆசிரித்திய ஸ்ரீகிருஷ்ண ஜனகோ யதா ஸ்லோகம் புரிகிறதா பாருங்க ரொம்ப அழகான ஸ்லோகம் அது விவேகி விவேகின்னா நல்ல சாஸ்திரமெல்லாம் படித்து பகுத்தறிவு உடையவன் விவேகி ப்ராப்பர் டிஸ்கிரிமினேட்டிவ் பவர் நல்ல விவேகம் இருக்குது புத்தி அதனால் என்ன பண்ணுறான்னா சர்வதா முக்தகா எவர் லிபரேட்டட் சர்வதாமுக்தகா பூர்ணமாக விடுபட்டுருக்கான் ஆனால் நல்ல ஆக்டிவாக இருக்கலாம் ரொம்ப வந்து என்னென்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கான் எப்பவும் ரிலாக்ஸ்டாக இருக்கான் அதுக்கு தான் நம்ம ஒரு உதாரணம் உதாரணம் சொல்கிறோம் சைக்ளோன் ஐ அதாவது அந்த புயலுக்கு நடுவில் ரொம்ப அமைதியாக இருக்கும் அதுக்கு பேர் சைக்ளோன் ஐன்னு பேர் பெருசாக புயல் இருக்கும் எத்தனையோ ஸ்பீடில் போய்ட்டுருக்கோம் ஆனால் சோழண்டுகிட்டே இருக்கும் அந்த சென்டர் பாயிண்ட் வந்து ரொம்ப குறைக்ட்டாக இருக்கும் அது மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருக்கான் முக்தா விவேகி சர்வதா முக்தகா எப்பவும் விடுபட்டவனா இருக்கான் கர்த்தா வேலை பண்ணினாலும் நான் வேலை பண்றேங்க ஆழமான மனசுல மேலே ஏதோ விவகாரம் பண்றோங்கிற அந்த எண்ணம் இருக்கு ஆழமான மனசுல அகம் அகர்த்தா அஸ்மி குருவத்தோ நாஸ்தி கர்த்தா வேலை பண்ணினாலும் கர்த்தம் இல்லை இதுக்கு பேர் என்னன்னா அலேப்பவாதம் ஒட்டாமல் இருக்கிற கருத்து ஒட்டிக்காமல் இருக்கிற கருத்தை சார்ந்திருந்து உபதேசம் சாஸ்திரத்தோட உபதேசம் இப்படி இருந்தால் நீ ஒட்டாமல் இருக்கலாம் தாமரை இலையில் தண்ணி எப்படி இருக்குது அதுலேயே உட்கார்ந்துருக்கு ஆனால் நகர்த்தினா அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல அதோட இதே படுறது இல்லையே அதானே தாமரை இலைய தண்ணி இருக்குது அது மேலேயே இருக்குது அதான் உருவாருக்கமிவ பந்தநாத் அதுதான் மந்திரம் அது சொல்லியிருக்க அழகாக உருவாருக்கம் இவ பந்தனாத் மிருத்தோர் முக்ஷிய மாமிருத்தாத் அப்படின்னா என்ன அர்த்தம் உருவாருக்கம்னா வெள்ளரிக்காய் அந்த வெள்ளரிக்காய் வந்து ஏன் இதை உதாரணமாக சொன்னார்ங்கிறது ரொம்ப முக்கியம் வெள்ளரிக்காய் உதாரணம் வெரி குட் உதாரணம் அதாவது இந்த வெள்ளரிக்காய் அந்த அப்படியே இந்த காம்பு காஞ்சு வெள்ளரிக்காயை விட்டுடும் விட்டுடும் இந்த காம்பு அப்படியே காஞ்சு போய் வெள்ளரிக்காயை விட்டுடும் விட்டதுக்கு அப்புறமும் கூட செடியில் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காயும் காம்பும் ஒட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் போய் எடுத்திங்கன்னா பிக்கவே வேண்டாம் அது தானே அப்படியே ஒன்று ஆனால் பார்த்தா ஒட்டின்னு இருக்கும் ஒட்டின்ட்டுருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒட்டிட்டுல ஒட்டியிருக்கா ஒட்டியிருக்கு ஒட்டலையா ஒட்டலை அது மாதிரி அப்படியே எடுத்துடலாம் வெள்ளரிக்காய் அது நல்லாயிருக்கும் அதனால தான் எப்படி விடுவிக்கணும் அதாவது இந்த இடத்துல அர்த்தம் என்னென்னா என்னை விடுவிப்பாயாக இல்லாட்டி என்னை நான் விடுவித்து கொள்வேனாக வெள்ளரி காம்பிலிருந்து வெள்ளரி பழம் விடுவித்து கொள்வதைப்போல் நான் விடுவித்துக்கொள்வேனாக என்னை நான் உலக வாழ்க்கையிலிருந்து அதுக்காக ஓடி போகிறது இல்லை எங்கே ஓடி போனாலும் இந்த உடம்பை விட்டு நான் இப்படி ஓடி போக முடியும் இந்த உடம்பு மனசை விட்டு நான் எங்கே ஓடிப்போக முடியும் எங்கே போனாலும் இந்த உடம்பும் மனசும் என் கூடவே இருக்க இதை காப்பாற்றி இது நான் எனக்கு சம்மந்தமே இல்லாமல் இருந்துவிட்டால் அது பாட்டுக்கு அது மேலே அழுக்கு இருந்தால் என்ன அதில் புழு ஓடினா என்ன அப்படின்னு அப்படியே இருந்த சமாதியில் இருந்துவிட்டால் பிரச்சனை இல்லை சமாதியில் இருக்கிறதுனால மோட்சம் கிடைக்குங்கிறதுக்கும் ஆதாரம் இல்லை அது வேறு இன்னொரு இது விஷயம் அப்படி இரு அதனால என்னாகிறதுனா உருவாருக்கமிவந்தனாத் அது மாதிரி எதுக்கு இதை சொல்ல வந்த அலேப்பவாதம் அலேப்பவாதம்னு சொன்னால் லேப்பம்னா ஒட்டிக்கிறது அந்த ஒட்டிக்கு ஞானம்னு அர்த்தம் இந்த அலேப்பவாதம்னா அலேப்பஞ்ஞானம்னு அர்த்தம் அலேப்பஜானம் ஆசிரித்திய அலேப்ப ஜானத்தை சார்ந்திருந்து எப்படின்னா ஸ்ரீகிருஷ்ண ஜனகோ யதா கிருஷ்ணரும் ஜனகரும் எப்படி இருந்தார்களோ அப்படி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இது எங்கே இருக்குதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் இது பழக்கத்தில் சொல்வது அதாவது இந்த ஸ்லோகத்தோட விஷயம் என்ன விவேகி சர்வதா முக்தா குர்வத்தோ நாஸ்தி கர்த்திருதா அலேபவாதம் ஆசிரித்திய ஸ்ரீகிருஷ்ண ஜனகோ யதா அதில் இந்த மனுஷரீரத்தில் இதை கத்துக்கோப்பா ஆகையினாலே இந்த உடம்பு போகிறபோது உடம்பு இருக்கிறத குறிச்சும் சந்தோஷமோ துக்கமோ வேண்டாம் உடம்பை கோரதை குறிச்சும் சந்தோஷமோ துக்கமோ வேண்டாம் ஆகையினால ஒட்டிக்காமல் இருக்கலாம் சரீரத்திலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாலே வேதாந்தத்தை படிச்சுடு சீக்கிரம் படித்து இந்த தத்துவத்தை புரிஞ்சினுடு தத்துவம் சிந்தைய ததிக பிராத்தகா ஓ சகோதரனே சத்துவத்தை சிந்தி சங்கராஜர் கெஞ்சரர் தயவு செஞ்சு யோசனை பண்ணு வீணாக்கீடாதே மனுஷன்மாவ காத்தே காந்தா கஸ்தே புத்திர சம்சாரோயம் அத்தீவ விசித்திரா கஷ்டம் குத்த ஆயத்த தித்தைய ததிகிராத்த ஓ மனைவியார் ஓ குழந்தையார் காத்தே காந்தா காந்தா ஒய்ஃப் கஸ்தே புத்தா உன் பையனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அவன் அமெரிக்கா போயிட்டான் ஓ மனைவி நீங்கள் இப்போ வேணாலும் நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாங்கிறார் ஒரு இப்போ ஒரு நியூஸ் கேட்டேன் ரொம்ப இதாக இருந்தது அதாவது ஒரு கணவன் மனைவியும் குழந்தைகளை பார்க்கணும் ரொம்ப ஆசை அவங்களுக்கு ஆனால் அந்த குழந்தைங்க வர்றதாகவே இல்லை மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு இவங்க வந்து அப்பப்போ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க ஏதோ மெயில் கொடுத்துருந்தாங்க வந்து குழந்தைங்க வரதாகவே இல்லை பார்க்குறதாவே இல்லை இவங்களுக்கு ஒரே மனசுக்கு துக்கம் அதிகமாயிடுச்சு ஒரு தகவல் கொடுத்து விட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ண போகிறோம் அப்பா அம்மா வந்து டைவர்ஸ் பண்ண போகிறோன்னு வயசு என்ன ரெண்டு பேருக்கு எழுது வயசு டைவர்ஸ் பண்ண போகிறோன்னு உடனே அலறி அடிச்சுட்டு அவங்கலாம் வந்துவிட்டாங்க வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா உங்களை பார்க்குறதுக்காக இப்படி நாடகம் போட்டோன்ட்டாங்க நிஜமாக சமீபத்தில் நடந்துருக்கு இப்படி தான் ட்ராமா போட்டோம் என்ன நீங்கள் ஒன்றும் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்களும் வருதா இல்லை நாங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க நீ இங்கே வா இங்கே வாங்குறாங்க இதே போராட்டமாக இருக்கு அங்கே போனால் என்னென்னா இவங்கள உள்ள வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க வெளியில் அவங்களுக்கு என்னாச்சுன்னா இவங்கள எங்கேஜ் பண்ணணுமே வந்திருக்காங்களே ஊரில் இருந்துன்னு சொல்லிவிட்டு சாயங்காலம் வந்ததுக்கப்புறம் இவங்கள காரில் கூட்டின்னு இங்கே பக்கத்தில் ஷாப்பிங் அங்கங்கெல்லாம் சும்மா கூட்டிட்டு போயிட்டு வருது ஒரு அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க நாய் மாதிரி ஆகிட்டோம் நாங்கள்லாம் எங்களை காலமாரி ஆற்று வச்சு பூட்டிட்டு போயிடுறா சுவாமிஜி அப்புறம் சாயங்காலம் வந்து கதவை தரப்பா அப்புறம் காரில் உட்காந்து வச்சுப்பான் ஊரெல்லாம் ஒரு சுற்று பாவம் டயர்டாகவே வந்துருப்பான் அப்புறம் வந்து என்ன பண்ணுறது நாயை வெளியில் கூட்டின்னு போகிற மாதிரி எங்களையும் கொஞ்சம் கூட்டின்னு வந்து ஆற்று விட்டுருவான் அதுவும் மூணு நாளைக்கு ஒரு தரம் தான் அப்படின்னு நேற்றுக்கு இங்கே ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொல்கிறார் வில்லேஜில் ஒரு வில்லேஜ் பக்கத்தில் வில்லேஜ் அந்த பொண்ணு சொல்லுதான் அவங்க பொண்ணு சொல்லுதான் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது என்ன வெளிநாட்டுக்கு அனுப்புங்கலாம் அவ்வளோ தூரம் கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கூட வெளிநாட்டுக்கு போகணுங்கிற ஆசை வந்தாச்சு போன அப்புறம் தெரியும்னே எல்லாம் அனுபவிச்சா தெரியும் ஆ என்னால் தெரியும் ஆ தத சர்க்கேஷு லோகேஷு சரீரத்வாய கல்பதே இப்போ நாலாவது மந்திரத்தில் மனுஷ ஜென்மாவை வேதாந்தம் படித்து மோக்ஷத்துக்காக உபயோகப்படுத்தணுங்கிறத தெளிவாக சொல்லுகிறது மனுஷ ஜென்மா ஆத்மஜான சாதனம் மனுஷிய சரீரம் மோட்ச சாதனம் மோக்ஷத்துக்கு மனுஷரீரம் ஒரு ஜீவனுடைய மோக்ஷத்துக்கு மனுஷரீரம் முக்கியமான சாதனம் ஆ மனுஷரீரத்தை மோக்ஷத்துக்காகத்தான் பயன்படுத்தணும் முக்திக்காகத்தான் பயன்படுத்தணும் வேறு எதுக்காக பயன்படுத்தினாலும் மறுபடியும் கஷ்டப்படணும் புண்ணியம் பண்ணினாலும் புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக புறக்கணும் ஆக புண்ணியத்தையும் கடந்து போகணும் பாபத்திலிருந்து விடுபடுறதுக்காக புண்ணியத்தை பண்ணணும் புண்ணியத்திலிருந்தும் விடுபடணும் பாபம் சொல்கிறோம் பாபம் இரும்பு விலங்கு என்றால் புண்ணியம் பொன் விலங்கு ஆக எந்த விலங்கும் வேண்டாம் அதுலருந்து விடுபடணுங்கிறது அது மாத்திரம் இல்லை இன்னொரு சாதனம் பூலோகம் மனுஷிய சரீரம் இந்த மனுஷரீரம் இருக்கிற பூலோகத்துல தான் இது நல்ல பிரயோஜனம் ஆகையினால பிரம்மலோகத்துக்கோ கந்தர்வலோகத்துக்கோ பிதிலோகத்துக்கோ போக வேண்டாம் இந்த லோகத்திலேயே இந்த சரீரத்திலேயே முக்தி அடையறத்துக்கு முயற்சி பண்ணு சங்கராஜாசுராஜ் இங்கே முயற்சி பண்ணணும் என்று உபனிஷத் அன்புடன் வேண்டுகோள் விடுக்கிறது ஓ ஜீவர்களே இங்கேயே இப்பொழுதே முக்தி அடைய முயலுங்கள் ஓ ஜீவர்களே உயிர்களே மனித உடலில் வாழ்கிற உயிர்களே அப்படி சொல்லணும் மனுஷ சரீரத்தில் வாழ்கிற உயிர்களே இங்கேயே இப்பொழுதே மோட்சத்தை அடைய முயற்சி பண்ணுங்கள் பணம் சம்பாதிக்க முயற்சியை அளவாக வைத்து குல நின்பங்களை தூய்ப்பதற்கு இந்நேரத்தை அளவாக வைத்து கொள்ளுங்கள் புண்ணியத்தை உலக நன்மைக்காக செய்யுங்கள் புண்ணிய காரியங்களை ஆனால் நீங்கள் முக்தி பெறுவதற்காக இந்த உலகத்தை பயன்படுத்துங்கள் உடலை பயன்படுத்துங்கள் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறது உபனிஷத் இதன் மூலமாக இதெல்லாம் பார்த்தாச்சு அப்போ திரும்பவும் எப்படி இந்த ஆத்மாவை புரிஞ்சுக்கிறது திரும்ப திரும்ப கேட்குறோம் இல்லையா எப்படி புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிண்டா அதுக்கு என்ன பிரயோஜனம் அதை திரும்ப திரும்ப வேறு வேறு வொற்களில் ஒரே கருத்து சொற்களை மாற்றி மாற்றி உபனிஷத் போடுறது பார்க்கலாம் மந்திரத்தை படிக்கலாம் அதாவது மெய்ப்பொருளை பரம்பொருளை இறைவனை ஆத்மாவாகவே அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் கருத்து மந்திரத்தை படிக்கலாம் இந்திரியானாம் ப்ரித்பாவம் உதயஸ்த் மீச்சே இந்திரி பயகும மத் தீரோ நோச்சீ தீரியாணம் ப்ரக் பாவம் ஆத்மான மத்வோ அதான் மந்திரத்தோட அர்த்தம் தீரானம் வேதாந்தம் கற்பதற்குரிய தகுதிகளை நன்கு பெற்றவன் சாதனச்சதுஷ்டயசம்பன் विवेकी விராகி சுவாமிஜி சொல்லுவார் இல்லையா நாலு என்னது டிஸ்கிரிமினேஷன் என்ன டிஸ்கிரிமி டிஸ்பேஷன் டிஸ்பேஷன் அப்புறம் டிசிப்ளின் அண்டு டிசையர் ஃபோர் டி இது பரமாதான சுவாமிஜி சொல்கிறது டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா விவேகம் நித்தியா நித்திய விவேகம் டிஸ்பேஷன்னால் வைராக்கியம் எனக்கு அனித்திய விஷயத்தில் வைராக்கியம் நித்தியம் வேண்டாங்கிற எண்ணம் எனக்கு நித்தியம் தான் வேணுங்கிறது டிசைர் அப்புறம் டிசிப்ளின் சமதம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் இதெல்லாம் டிசிப்ளின் அண்ட் டிசையர் ஃபார் லிபரேஷன் அர்த்தம் பொதுவாக தீர சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லிகிட்டே இருக்கேன் தியம் இந்திரியேபியா இரக்ஷதி இது தீரகா எவன் தன்னுடைய புத்தியை உலக விஷயங்களிலிருந்து தன்னுடைய இந்திரியங்களிலிருந்து பாதுகாத்து கொள்ளுகிறானோ அவனுக்கு பெயர் தீரன் தீனா புத்தி தியோயோனப் பிரச்சோதயா அது சொல்கிறோமே தீ ரா அப்படின்னு சொன்னால் ரக்ஷதி தீனு புத்தியை காப்பாற்றி கொள்ளுகிறான் அறிவை காப்பாற்றி கொள்ளுகிறான் அறிவால் காப்பாற்றிக் கொள்கிறான் அறிவை காப்பாற்றிக் கொள்கிறான் விவேகத்தை இழக்கிறது இல்லைன்னு அர்த்தம் அதாவது அறிவை உணர்ச்சிகளுக்கு அடிமையாக்குவதில்லை அறிவு வந்து உணர்ச்சிக்கு உணர்ச்சி அறிவு இருந்து என்ன பிரயோஜனம் உணர்ச்சி பலமாக இருந்ததுன்னா அறிவு வேலை செய்யாது அறிவை பாதுகாக்கிறான் ஞானத்தை காப்பாற்றுறதுன்னா என்ன அர்த்தம் ஞான பலம் குறைஞ்சு போயிடக்கூடாது ஞானம் வந்து பலனை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் தான் ஞானத்தை காப்பாற்றுறதுன்னு அர்த்தம் ஞானம் பலனை கொடுக்கணுமே வெறும் ஞானம் மாத்திரம் இருக்குது பலன் கிடைக்கலன்னா ஸ்தித பிரஜனாக இருந்தால் ஸ்தித பிரஜ லக்ஷணங்கள்லாம் வரணுமே ஆக ப்ரிதக் இந்திரியானாம் ப்ரதக் பாவம் இந்திரியங்களெல்லாம் இந்திரியங்களுக்கு வேறாக ப்தக் பாவம் ஏற்கனவே சொல்லியிருக்கார் இந்திரியங்களை காட்டிலும் மனம் உயர்ந்தது மனதை காட்டிலும் திரும்பவும் வரப்போகிறது அடுத்த மந்திரத்தில் வருது அதே தான் விஷயம் சொல்கிறாரு இது என்னதுன்னா இந்திரியங்கள் பிருத்த உற்பத்தியமானானாம் இந்திரியானாம் பிருத்த பாவம் அதாவது ஆகாஷாதி பஞ்ச பூதங்களில் இருந்து ஒரு ஒரு பூதத்திலிருந்து ஒன்று ஒன்று உண்டாயிருக்கு ஆகாஷிய சாத்திகாசாத்து ஸ்ரோத்திரேந்திரியம் சம்பூதம் வாயோ சாத்விசேந்திரம் சம்பூத்தம் அக்னை சாத்விக்காம் சம்பூத்தம் ஜலசாத்விஷாத் ரசனேந்திரி சம்பூத்தம் அப்புறம் பிளிவிய சாத்விக்கம் ராணேந்திரி சம்பூத்தி பஞ்சபூதங்களில் இருந்து உண்டானது பஞ்சபூதங்களில் இருந்து உண்டான இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்கள் இந்திரியங்கள் ஆக பிருத்தக் உற்பத்தியமான நாம் பஞ்சபூதங்களின் ஒவ்வொரு பூதங்களிலிருந்து உண்டான அப்படின்னு அர்த்தம் ப்ரித்தக்குன்னா வேறுன்னு அர்த்தம் ஆகாயம் வாயு அக்னி ஜலம் பிருத்திவி இதிலிருந்து ஒரு ஒரு இந்திரியங்கள் ஏற்பட்டிருக்கின்றன இந்திரிய விஷயங்களும் அதிலிருந்து தான் தோன்றியிருக்கிறது ஆக இந்திரியங்களும் இந்திரிய விஷயங்களும் அதுலேருந்து ப்ரதக் உற்பத்தியமானாம் இந்திரியானாம் பிருத்தகாவம் பிருதக்பம்னு சொன்னால் அத்தியந்த விஷுத்தம் ஸ்வபாவிலஷாத்மகதாம் ஆத்மா வேற இதுக்கெல்லாம் சாட்சியாக இருக்குது சாட்சி மனசுக்கு சாட்சி இது உதய அஸ்தமய் உதய அஸ்தமயனா விழிப்பிலும் கனவிலும் உறக்கத்திலும் இவை தோன்றி ஒடுங்குகின்றன இந்த இந்திரியங்கள் மனசு எல்லாமே எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் நீங்கள் மனசையும் சேர்த்துக்கணும் இந்த இடத்துல இந்திரியான மனசும் இந்திரியம்னு கிருஷ்ணர் ரெண்டு இடத்துல சொல்கிறார் கீதையில் இந்திரியானாம் மனஷாஸ்மிங்கிறார் மனஷ்டாணி இந்திரியாணிங்கிறார் ஆகையினால இந்திரியங்களோட மன இந்திரியங்களோட சம்பந்தம் வச்சுருக்கிற மனசையும் ஒரு இந்திரியமாக சொல்லியிருக்கிறது கீதாசாஸ்திரம் அதனால் அது அதனுடைய தோற்றத்தையும் ஒடுக்கத்தையும் எது அறிகிறதோ எது ப்ரதக்பம் வர்த்தத்தை தத்து பிருத்தாவம் மத்துவான்னு அர்த்தம் எந்த ஒரு ஆத்ம தத்துவம் வேறாக இருக்கிறதோ அந்த ஆத்ம தத்துவத்தை இந்திரியங்களுக்கு வேறாகன்னு அர்த்தம் இந்திரியங்களுக்கு வேறாக இருக்கக்கூடிய படிக்கணும் ப்ரித்த இது கொண்டு இந்த அண்மயம் அல்ல இந்த கடோபனிஷத்தில் என்றைக்குமே கஷ்டம் அது ஜாகிரதையாக போட்டு அர்த்தம் பண்ணிக்கணும் ப்ரதகுபத்தியமானாம் இந்திரியானாம் உதயாஸ்தமய்ச உதயாஸ்தமனத்தையும் அர்த்தம் இந்திரியங்களுடைய தோற்றத்தையும் ஒடுக்கத்தையும் இந்திரியங்களுக்கு வேறாக இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தையும் அறிந்து இப்போ என்ன சொல்லியிருக்கார் ஆகாஷாதி பஞ்சபூதங்களிலிருந்து உற்பத்தியான இந்திரியங்கள் அந்த இந்திரியங்களுக்கு வேறாக ஆத்ம சைதன்யம் இருக்கிறது இந்த இந்திரியங்கள் விழிப்பிலே விழிப்பிலே உதுக்கின்றன போது ஒங்குகின்றன அதனுடைய தோற்றத்தையும் ஒடுக்கத்தையும் அறிந்து தீரனானவன் அறிந்து தன்னை அதற்கு வேறானவனாக அறிந்து தன்னை அதற்கு வேறானவனாக அறிந்து தன் மீது அவைகள் கற்பிக்கப்பட்டவைகள் என்று அறிந்து அப்படின்னு போட்டு அதையும் போட்டுக்கணும் தன் மீது அவைகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன மாயையால் என் மீது மனமும் சுமத்தப்பட்டிருக்கின்றன நான் மனமும் அல்ல இந்திரியங்களும் அல்ல அவைகளோடு இணைந்திருப்பது போல தோன்றுகிறது அதை பிரித்து தெரிஞ்சுக்கணும் இது வெளியில் பண்ணுற வேலை இல்லையே உள்ளுக்குள்ளே பண்ணுற ஆப்ரேஷன் தானே புரிஞ்சுக்கிற தன்மையில் தானே எல்லாமே புரிஞ்சுக்கிற முறை தானே நம்ம எவ்வளவு தூரத்துக்கு சரியாக புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு மனசில் சாந்தி தப்பாக புரிஞ்சுட்டால் துக்கம்தான் நம்மை பற்றி நாம் எவ்வளவு தூரம் தெளிவாக புரிந்து கொள்கிறோமோ அவ்வளவு தெளிவாக உலகத்தையும் புரிந்து கொள்ளுகிறோம் உலகத்தில் இருக்கிற விசேஷத்தை புரிஞ்சிக்க வேண்டாம் உலகத்தில் இருக்கிற சாமானியத்தை புரிஞ்சுண்டாப்போ சாமானியம்னா பொது சாமான்யத்தை புரிஞ்சுண்டாதான் அதுதான் அத்வைத்தம் அதுதான் நமக்கு சாந்தி விசேஷத்துக்குள்ளே நுழைஞ்சோம்னா நிறைய கன்ஃபியூஷன் தீர்மானமே வராது சயின்டிஸ்டெல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரெடிஷனில் பிரேக் பண்ணுங்கிறான் ட்ரெடிஷனாக எந் அவங்க சயின்ஸ்லேயே சயின்ஸ்லையே ஒரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த ட்ரெடிஷனை பிரேக் பண்ணுங்கிறான் அது வேற விஷயம் அது மாதிரி எல்லாத்துலேயுமே ட்ரெடிஷனை பிரேக் பண்ணி பார்க்குறோம் கடைசியில் நம்ம தான் அவஸ்தப்படும் ட்ரெடிஷனை பிரேக் பண்ணணும் அதே சமயம் டோட்டலாக ட்ரெடிஷனை பிரேக் பண்ணாதேன்னு ஒரு கூட்டம் அது எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்குது இங்கே இந்த ஆன்மீகத்துறையிலையும் ட்ரெடிஷனை பிரேக் பண்ணணும் ஒரு கூட்டம் இருக்குது அப்புறம் வந்து இல்லை இல்லை ரொம்பவும் ட்ரெடிஷனில் இது பண்ணக்கூடாது ட்ரெடிஷனில் இருக்கிற நல்லதுலாம் எடுத்துக்கணும்னா அப்போ என்ன ட்ரெடிஷனில் என்னெல்லாம் கெட்டது இருக்குன்னா நீ கண்டுபிடிக்கிறதுல மாதிரி கெட்டது இல்லாமல் ஆயிரப்ப போகிறது இந்த சிருஷ்டியே இப்படி தான்ப்பா இருக்குது எதை நீ கண்டுபிடிச்சாலும் அதில் வரதான் செய்யும் கிருஷ்ணர் சொல்கிறார் எந்த கர்மமும் தோஷத்தோடு தான் இருக்குன்ட்டார் சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷமபி நத்தியஜேத் சர்வாரம்பாகி தோஷேன தூமே நாகனி ரிவா விரதாக கீதையில் பகவான் பதினெட்டாம் அர்ஜுனா உன் கூடவே பிறந்த கர்மம் குறையோடு இருந்தாலும் விட்டுடாதே சகஜம் கர்ம கவுந்தேய சதோஷமபி நத்தியஜேத் ஏன்னா சர்வாரம்பாகி எல்லா கர்மங்களும் தோஷேன ஆவருத்தா குற்றத்தினால்தான் குறையோடு தான் இருக்கின்றன எப்படின்னா தூமேன அக்னி புகையினால் புகை என்னும் குறையானது நெருப்பிலை இருப்பது போல புகையானது புகை என்னும் குறையானது நெருப்பில் இருப்பதைப் போல எல்லா செயல்களிலும் எல்லா பொருள்களிலும் குறைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா பொருள்களிலும் எப்பொழுதும் குறைகள் கலந்துதான் இருக்கின்றன ஆக குறைகளே இல்லாத ஒரு ஹண்ட்ரட் நிறைவான வஸ்துவை பார்க்க முடியாது சகுண பிரம்மே தோஷந்தான் சொல்கிறோம் சகுணத்வாத் அவ்வளோதான் சகுண பிரம்மே குறைவாடு உடையதுன்னா சகுணமாக இருப்பதால்ண்ணா குணத்தோடு கூடியிருப்பதாலே அது குறை உள்ளது தான் அது என்ன என்ன குறைன்னா நான் அதோட கம்பேர் பண்ணும்போது நம்ம குறை ஜாஸ்தி அதனால் குறை கம்மி அது அதனால் குறை கம்மியானதை கும்பிட்டா நமக்கும் குறை கம்மி ஆகும் அவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்ட்னு சொல்லிவிட்டு முடியுமா சகுண பிரம்மத்தை மாயே கலந்துருக்கே மாய என்னது அதனால்தான் குணத்தோடு கூடினதுங்கிறோம் ஆ தீரஹா இதை தெரிந்து கொண்டு என்ன பிரயோஜனம் சுவாமி இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னா நான் கவலையே கிடையாது துக்கமே கிடையாது தரத்தி சோகம் ஆத்மவித்து ஆத்மாவை தெரிந்து கொள்பவன் சோகத்தை கடற்கிறான் என்று சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொன்னதுனால நாரதர் சனத்குமார் சம்பாதத்தில் இருக்கிறதுனால பூம வித்தியாவில் இருக்குது தரத்தை சோகம் ஆத்மவித்து அடுத்த மந்திரம் இந்த மந்திரத்தில் என்ன தெரிஞ்சுன் இருக்கும் ஆத்மாவை இந்திரியங்களுக்கு வேறாக எவன் அறிகிறானோ அவன் கவலைப்படுவதில்லை தன்னை இந்திரியங்களுக்கு வேறாக எவன் அறிந்து கொள்கிறானோ அவன் கவலைப்படுவதில்லை தன்னை இந்திரியங்களாகவும் மனமாகவும் கருதுபவன்தான் கவலைப்படுகிறான் நீங்கள் பிராக்கெட்டில் போடணும் அவன் சந்தோஷமும் படுவதில்லை அவன் மகிழ்ச்சியும் அடைவதில்லை ஏன்னா வருத்தப்படாமல் இருக்கணும்னா மகிழ்ச்சியும் அடையாமல் இருக்கணும் வள்ளுவர் சொல்கிறார் இன்பத்துள் இன்பம் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் அதைவிட இந்த குரல் தான் அடிக்கடி சொல்கிறோமே என்னது இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன் அந்த இடும்பைக்கு என்ன அர்த்தம் துன்பத்துக்கு என்ன அர்த்தம் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தானே இன்பம் விழையான் சந்தோஷத்தை விரும்ப மாட்டான் ச துக்கம் வந்தால் அது சகஜந்தானே மா அதை மதிக்கிறது இல்லைன்னு அர்த்தம் துக்கத்தை பொருட்படுத்துறதே இல்லை சுகத்தையும் விரும்புகிறதும் இல்லை அவனுக்கு துக்கம் இல்லைங்கிற யார் துக்கத்தை ஒத்துக்கிறானோ யார் சுகத்தை வேண்டாங்கிறானோ அவனுக்கு துக்கம் இல்லைங்கிறது கரெக்டு தானே எதனால வரும் அது ஞானத்தினால்தான் வரும் சரி அடுத்த மந்திரம் இதை இன்னும் தெளிவுபடுத்துகிறது இந்திரியேபிய பரம் மனஹா மனசத்துவமுத்தமம் சத்வாதபி மகானாத்மா மகதோவியக்தமுத்தமம் அடுத்தமந்திரத்தையும் படிச்சுடுவோம் அவ பர்ப்புருஷா வபக்கோலிங்கம் ஜா ஓச்சியத்தை ஜத்து அமிரிய பரம் மன மனசம सत्वादपि व्यापको சி மகோமுத்தம मुच्यते புருஷா வியக்கோலிங்கம் ஜா்வெஜ் இது வந்து முதல் அத்தியாயம் மூணாவது வள்ளி பத்து பதினொன்று மந்திரத்தோட ரிப்பிட்டேஷன் ரொம்ப நேரம் மறந்து போயிருப்பாங்கன்னு நினச்சிருப்பார் அதனால் அப்படியே திரும்பவும் அதையே சொல்லியிருக்கு அதனால் கேர் ஆஃப் அந்த மந்திரத்தோட விளக்கம் சொல்லி முடிச்சு விடலாமா அந்த மந்திரம் அதுவே மறந்து போயிருக்கும் அங்கே பாருங்கள் இந்திரிய பராஹ்யர்த்தா ஒன்றாவது முதல் அத்தியாயம் மூணாவது வல்லி பத்தாவது மந்திரம் பதினோராவது மந்திரம் இந்திரியேபிய பராஹேபிய பரம் மன மனசஸ் பராபுத்தி புத்தேராத்மா மகான் பர மகம் அவ்வாத்த புருஷ் பர புருஷா பரம் கிச்சித் சா காதி அதேதான் சப்தங்களை கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கு இந்திரிபிய பரம் மனதையில் இருக்கு இந்திரியாணி பராணியாஹு இந்திரியேபிய பரம் மன அதே தான் எல்லாம் கட்டோபனிஷத்துலேருந்து தான் இரவல் வாங்கியிருக்கார் கிருஷ்ணர் கிருஷ்ணர் வாங்கினாரோ வியாசர் வாங்கினாரோ வியாசாய விஷ்ணு ரூபாய் வியாசரூபாய விஷ்ணுவே விஷ்ணு ரூபா விஷ்ணு ஏவ கிருஷ்ண அதனால் வியாசர் வேற கிருஷ்ணர் வேற இல்லை ஈக் ஈக்குவேஷன் வியாசர் தான் விஷ்ணு விஷ்ணுதான் வியாசர் ஆகையினால் விஷ்ணு வேற வியாசர் விஷ்ணுதான் கிருஷ்ணர் அதனால் வியாசரன் கிருஷ்ணரும் ஒன்று ஏதாவது சொல்லணுமே வியாசரும் கிருஷ்ணரும் ஒன்று கிருஷ்ணர் சொன்னார் வியாசர் எழுதினார் சங்கராஜர் அப்படி தான் சொல்கிறார் கிருஷ்ணர் எழுநூறு ஸ்லோகம் சொன்னார்ன்னு சொல்லலை அங்கே கிருஷ்ணர் பேசுறதுக்கு கொஞ்சம் தான் நேரம் இருந்திருக்குங்கிறார் ஆமாம் இப்போ எல்லாரும் அதை பெருசாக கேள்வி கேட்டுருக்காங்க இல்லையா இத்தனை நேரம் பேசினாங்களா அப்படின்னு உனக்கு விஷயத்தை பாருப்பா எத்தனை நேரம் பேசினா என்ன பேசிவிட்டு போகிறான் உனக்கு அதில் சப்ஜெக்ட் உனக்கு என்ன பிரயோஜனம்னு பாருது அப்படின் ஆனால் சங்கராச்சார சொல் தெளிவாக கிருஷ்ணர் உபதேசம் பண்ணின விஷயங்களை வியாசர் மனசில் உள் கொண்டு அதை எழுநூறு ஸ்லோகமாக எழுதியிருக்கார் அப்படின்னா கீதைக்கு இன்ட்ரோடக்ஷனே சங்கராச்சார சொல்கிறார் யதா ஆஹ பகவான் வேதவியாசா சப்தபிஹி சதைகி ஸ்லோகைஹி உபநிபந்த ஆகையினால ஏழுநூறு ஸ்லோகங்களால் கட்டினார் எடுத்து கட்டினார்கிறார் அந்த கருத்துக்களை எல்லாம் வகுத்து தொகுத்து கட்டி கொடுத்தார் அப்படின்னு அந்த வார்த்தையை உப உபநிபந்த இப்போ இங்கே மந்திரத்தை இங்கிருந்தால் இரவு எடுத்திருக்காருன்னு சொன்னேன் இந்திரியபியஃப் பரமனஹா அங்கே என்ன இருக்குது இந்திரியாணி பராணியாகு இந்திரியபியஃப் பரம்மனஹா அப்படியே இருக்கு பாருங்க இந்திரியபிய பரம்மனஹா அங்கே மனசஸ்து பரா புத்திகின்னு இருக்குது இங்கே பாருங்கள் மனச சத்வமுத்தமம் இந்த இடத்துல சத்வம்னா புத்தி ஆஹா மனசுன்னா எனது சங்கல்பம் பண்ணுறது புத்திங்கிறது நிச்சயம் பண்ணுறது சங்கல்ப விகல்பாத்மக்கம் மனஹா பண்ணுவேன் பண்ண மாட்டேங்கிறது மனசான் இதை பண்ணினா நல்லது இதை பண்ணலைன்னா கெடுதல் அப்படின்னு சொல்கிறது புத்தி அப்படி எடுத்துக்கணும் இதை பண்ணினா நல்லது இத பண்ணினா கெடுதல் பண்ணினால் நல்லதுன்னு சொல்லும் பண்ணினால் கெடுதல்னு சொல்லும் இதை பண்ணலைன்னா கெடுதல் பண்ணினா நல்லது அப்படின்னு சொல்கிறது ஒன்று மாற்றியும் சொல்லாமே சில இப்படி மாற்றி மாற்றி போடலாமே மனச சத்வமுத்தமம் புத்தி சொல்லும் இது வந்து நாவல் மரம் அப்படின்னு சொல்லும் எனக்கு அந்த பழம் வேணுமா வேண்டாமாங்கிறது மனசு ஆக பொருளை அறிவிப்பது புத்தி பொருளினுடைய தன்மையை தீர்மானிப்பது புத்தி அது வேணுமா வேண்டாமான்னு தீர்மானம் பண்ணுறது மனஸ் அதில் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு அர்த்தம் வரும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் முதல்ல சொல்லியிருக்கேன் இப்போ நான் வந்து தக்ஷணாமூர்த்தி மந்திரத்தை நூற்றி தடவை பண்ணுறது அப்படின்னு தீர்மானம் பண்ணுறது அதுக்கப்புறம் அதை செயல்படுத்துறது இத மனசோட தன்மையாகவும் சொல்கிறது உண்டு புத்தி மனசோட தன்மையாக சொல்வது தீர்மானம் பண்ணுறது புத்தின்னும் அதை செயல்படுத்துறது மனசுன்னு சொல்கிறது உண்டு ஆனால் இங்கே எப்படின்னா விஷயத்தை அறிவிக்கிறது புத்தி அதை விரும்புகிறது வெறுக்கிறதுங்கிறது மனசு விருப்பு வெறுப்பு எண்ணங்கள் மனதை சார்ந்தவை பொருளை பற்றிய அறிவை தருவது புத்தி அதான் ஒரு விற்தி இது இது காவி நிறம் அப்படிங்கிறது புத்தி ஞானம் கிடைக்கிறது இந்த காவி எனக்கு வேணுமா வேண்டாமா அது வந்து மனசு தீர்மானம் பண்ணுறது வேண்டாங்கிறது சில சங்கல்பம் விகல்பம் வேணுங்கோ வேண்டாங்கோ அன்னைக்கு ஒரு நாளைக்கு வேணுங்கோ இன்னைக்கு வேண்டாம் இந்த வேணும் வேண்டாங்கிறது மனசு ஆனால் அது என்னதுன்னு சொல்கிறது புத்தி பகுத்தரிகிற சக்தி அதனால தான் கிருஷ்ணர் வந்து புத்தி ஞானம் எல்லாத்தையும் பிரிச்சிருக்கார் கீதையில் இது மனதனுடைய விற்திபேதம் நிச்சயாத்மிகா விற்தி புத்தி சங்கல்பிகல்பாத்மிகம் மனா சிந்தனகர்த்து சித்தம் அகங்கர்த்தா அகங்காரா மனசோ தேவதா சந்திரமாஹா புத்தேர் ப்ரம்மா சித்தஸ்ய வாசுதேவா அகங்காரஸ்ய ருத்ரஹா பிரம்மா விஷ்ணு சிவனே வந்துவிடுறாங்க இதில் பாருங்க மனசுக்கு தெய்வம் யாருன்னா சந்திரன் புத்திக்கு தெய்வம் யாருன்னா பிரம்மா சித்தத்துக்கு யார் தெய்வம்னா விஷ்ணு வாசுதேவன் அகங்காரத்துக்கு தெய்வம் யார் தெய்வத்தை யாருன்னா ருத்ரன் அகங்காரஸ்ய ருத்ரா அகங்காரங்கிறது ஒரு விற்பி நான் என்பது ஒரு எண்ணம் அந்த எண்ணம் எண்ணத்தைக்கு தேவத்தை ருத்ரன் ஆக பிரம்மா விஷ்ணு சிவனே இதுக்குள்ளேயே இருக்காங்க தேவத்தையாக வச்சிருக்கு ஆ மனசை சத்வம் உத்தமம் மனசை காட்டிலும் புத்தி உயர்ந்ததுங்கிறது உத்தமம்னு போட்டு கொடுத்து சத்வம் உத்தமம் உத்தமம் சத்வம்னா இன்னொரு சத்வம் புத்தியை சொன்னாங்கன்னா இந்த சத்தை வந்து புரிஞ்சிக்கிறது புத்தியில் தான் புரிஞ்சுக்கிறோம் சத்துனால் என்ன இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ் அந்த எக்ஸிஸ்டன்ஸை வந்து இப்போ தூக்கத்தில் தூக்கத்துக்கு தான் போயாகணும் வேறு வழியே இல்லை தூக்கத்துக்கு தான் போயாணும்னா தூங்குங்கன்னு அர்த்தம் இல்லை தூக்கத்துக்கு தான் போயாகணும்னா இப்போ தூக்கத்தில் தூக்கத்தில் இருக்கோம் இருக்கோமா இல்லையா இருக்கோமா இல்லையாங்கிறது தெரியுமா தூக்கத்தில் தூக்கத்தில் நாம் இருக்கோமா இல்லையாங்கிறது தூக்கத்தில் தெரியுமா முழிச்சப்பறம் தெரியுமா முழிச்சப்பறம் தூக்கத்தில் இருந்தோங்கிறது எப்படி தெரியும் தெரிய மாட்டேங்கிற தூக்கத்தில் இருந்தோங்கிறது முழிச்சப்பறம் எப்படி தெரியறது ஏதா பார்த்துருந்தா தானே தூக்கத்தில் நாம் இருந்தோங்கிறதுக்கு என்ன பிரமாணம் என்ன ஆதாரம் என்ன ப்ரூஃப் தூக்கத்தில் வந்து ஒன்றும் தெரியல ஆனா இருந்திருக்கேன் அப்படிங்கறது வந்து அனுபவமா நினைவா நினைவு நினைவு என்பது அனுபவம் இல்லாமல் வருமா அனுபவம் இல்லாமல் ஸ்மிருதி உண்டோ அப்ப எது உண்மை இப்போ முழிச்சென்று இந்த உடம்போட சம்பந்தப்பட்டு கொண்டிருப்பது உண்மையா இல்லை இந்த உடம்போடு சம்பந்தப்படாமல் ஒரு அவஸ்தையில் இருந்திருக்கிறோம் இல்லை என்று சொல்ல முடியாது இருந்தோம் என்பதை அந்த நேரத்தில் அனுபவிக்க முடியாது அதை வச்சு தான் வேதாந்தமே உட்கார்ந்துருக்கு அதை புரிஞ்சிக்கிறது எது புத்தியாக மனசாக கண்ணா காதா மூக்கா நாக்கா எது புரிஞ்சுக்கிறது இப்போ நான் கேட்குறதுலாம் எது யோசிக்கிறது எது யோசிக்கிறது வரலா புத்தி தானே யோசிக்கிறது ஆக இருப்பை அறிவது புத்தி புத்தி இல்லாத போதும் இருப்பு இருக்கிறது என்று இருப்பை அறிவது எது புத்தி இருப்பு இல்லாமல் இருப்ப இருப்பது எங்கே இருப்பு இல்லாமல் இருப்பது எங்கே ஆனால் கேவல சத்தை திங்க் பண்ண முடியாது திங்க் பண்ணுறதுக்கு என்ன வேணும் புத்தி வேணும் புத்தி இல்லாட்டாலும் சத்து இருக்குமா இருக்காதா புத்தி இல்லாட்டாலும் சத்து இருக்குமா இருக்காதா புத்தி இல்லாட்டாலும் சத்து இருக்குங்கிறது வந்து எது தெரிஞ்சுக்கிறது புத்தி இல்லாட்டாலும் சத்து இருக்கும் அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்க அப்போ புத்தி இல்லாட்டாலும் சத்து இருக்குங்கிறத எது தெரிஞ்சுக்கிறது புத்தி தான் தெரிஞ்சுக்கிறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பாடம் அது தெரிஞ்சு விட பேசாமல் இருக்கும் அதுக்கப்புறம் இதுதான் சுவாமிஜி இது தான் அனுபவப்பிரமாணம்னு பேர் அனுபவப்பிரமாணம்னா சமாதிக்குலாம் போக வேண்டாம் கொஞ்சம் தூக்க மாத்திரை போகிறோம் தூக்க மாத்திரை கூட வேண்டாம் பொங்கல் ரெண்டு வடை பொங்கல் ரெண்டு வடை இல்லாடி கொஞ்சம் தயிரிஞ்சாதான் அது போகிறோம் நித்ராசமாதி ஸ்திதி அப்படி சொல்லி ஆனந்தமாக இருந்து விடலாம் என்னத்துக்கு இந்த அவஸ்தை நிறைய பேருக்கு வந்து இந்த பில்சேன்னா இந்த மனசோட இதை மனசோட மனசை தாங்க முடியல மனசை கையாள தெரியல மனசை ஹேண்டில் பண்ண முடியல மனசோட போராடுறாங்க எல்லோரும் மனசோட போராட வேண்டியிருக்கு மனசை சரி மனசை சொல்லப்போனால் அது மனசை வந்து என்ன சொல்கிறது அது வந்து தடி எடுத்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அது பிகேவ் பண்ணும் புல்லை காமிச்சா அதுக்கு தகுந்த மாதிரி அது பிஹேவ் பண்ணும் அதை எப்படி கையாளணும்னு சாஸ்திரங்கள் தான் தாய்மாரவர் எல்லாம் சொல்கிறாரே எல்லாம் பண்ணிவிடலாம் போல் இருக்கு வந்து கந்துகம் அதக்கரியை வசமான் எடுத்தலாம் கரடிவெம் புலி வாயையும் கட்டலாம் ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம் நீர் மேல் நடக்கலாம் கணல் மேல் இருக்கலாம் வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஒன்றே ஒன்றுனா சும்மா இருக்க முடியாது சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமரிது சினமிரக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாய் ஏன் பராபரமே மனம் அந்த இது ரொம்ப யோசிக்க வேண்டிய பாட்டாக இருக்குது இந்த மனம் இறக்க கல்லா இருக்கு வாயுதுக்கு அப்புறம் பாபம் நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் மனச சத்வம் உத்தமம் மனசா மனதை காட்டிலும் புத்தி உயர்ந்தது புத்தி உத்தமம் சத்வாதபி மகான் உடனே போயிட்டார் சத்வாதபி மகான் ஏன் புத்தியை காட்டலும் எல்லார் புத்தியும் ரொம்ப பெருசுன்னா கரெக்டு தானே ஏன் புத்தியை காட்டலாம் எல்லார் புத்தியும் பெருசுங்கிறது நல்ல புத்தியாக கெட்ட புத்தியா ஒன்றும் வேண்டாம் ஏன் புத்தியை காட்டலாம் என் ஒய்ஃப் புத்தி நல்ல புத்தின்னு சொல்லி பாருங்க அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் சொல்லி பாருங்க லடி மாற்றி வேணாலும் போட்டுங்க சொல்லிப்பாரு நிறைய பேர் வீட்டில் அப்படி தான் அழகாக சமாளிச்சுருக்காங்க எல்லாம் வந்து அழகாக வந்து இவங்க இருந்தேன்னா நான் என் வாழ்க்கையே இல்லை அப்படிலாம் சொல்லி சொல்லி அப்படியே வண்டி அழகாக ஓட்டின்னு இருக்காங்க எல்லாம் வந்து டெக்னிக் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க இல்லாட்டியும் அங்கெல்லாம் ஒன்றும் நடக்காது எல்லாம் ஒரு ஒருத்தரும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு வாழலேன்னு வச்சுக்கலாம் வீட்டில் அப்புறம் அந்த வீடு எப்படி இருக்கும் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுருக்க நீ ரொம்ப நல்லா பண்ணிருக்க அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் தான் உப்பு இருந்தது அது ஆனால் அது இது அது தூக்கி எடுத்தோம் அது இதற்கே அதை இதை காம்பன்சென்ட் பண்ணி கொடுத்தோம் அதனால ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சொல்லு சத்வாதபி மகான் ஆத்மா இல்லை சத்வத்தை காட்டிலும் என்னதுன்னா ஏன் புத்தியை காட்டிலும் உலகத்தோட எல்லாரோட புத்தியும் சேர்த்து பார்த்தா அது இவ்வளோ பெருசுது ஆக மகான்னா இந்த இடத்துல ஹிரண்ய கர்ப்பன் சமஷ்டி சூக்ம சரீர அபிமானி பார்த்துட்டோம் அந்த மந்திரத்தில் பார்த்தோம் இல்லையா இந்த அர்த்த மனசு பராபு யோ புத்தே இந்திரியேபிய பராஹ்யர்த்த அர்த்தேபிய பரம் மன மனசஸ்து பராபுத்தி புத்தேர் ஆத்மா மகான் பர இங்கே மகான் ஆத்மா மகான் ஆத்மா இது அல்புத்தி மகத்புத்தி எல்லாரோட புத்தியும் சேர்ந்து அதுக்கு தான் எல்லாம் ஒரு காரியம் பண்ணணும்னா ஒரு பத்து பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு பண்ணினா அதுக்கு ஒரு சிறப்பு ஜாஸ்தி தான் மதிப்பு ஜாஸ்தி தான் ஏன்னா நம்ம புத்திலேயே அத்தனையும் வந்துவிடாது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்டில் திங்க் பண்ணலாம் அதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம ஒரு முடிவு எடுத்து காரியம் பண்ணுறோம் அப்படி தானே நடக்கிறது உலகத்தில் மந்த்ராலோச்சனைனு சாஸ்திரத்துலேயே இருக்கேன் மந்திரங்கிறதுக்கே ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட அபிப்பிராயம் கேட்குறதுன்னு பேர் மந்திரங்கிறதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது அதனால தான் மந்திராலோச்சனை அப்படின்னே பேர் ராஜாக்கள்லாம் பண்ணுறது மந்த்ரம்னா அது பாருங்கள் இதுலேருந்து என்ன தெரியுறதுன்னா மந்த்ரம்னா சிந்திப்பவனை காப்பாற்றுவதுன்னு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க ஆனால் இது வந்து என்னென்னா இங்கே திங்க் டேங்க் இவங்கெல்லாம் உட்காந்து யோசித்து எல்லாம் சொல்லி கொடுக்கறதுனால அது வந்து அப்படி சிந்தனையானது சமூகத்தை பாதுகாக்கிறது ராஜாங்கத்தில் இருக்கிற மந்திரிகள்லாம் சேர்ந்து ராஜா மந்திரிகள்லாம் சேர்ந்து ஆலோசனை பண்ணுறதுங்கிறது அது சமூகத்தை பாதுகாக்கிறது அவர்களுடைய சிந்தனை என்ன பண்ணும் பார்லிமெண்ட்டில் அவங்க சிந்திக்கிற சிந்தனை என்னவோ பண்ணும் கலக்கும் அப்படியே பார்லிமெண்டில் உட்காந்து எல்லாரும் சேர்ந்து சிந்திக்கிற சிந்தனை நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் அப்படின்னு புஸ்தகத்தில் எழுதியிருக்கு புத்தகத்தில் எழுதியிருக்கு யாரையும் சிந்திக்க விடாமல் இருக்கிறது தான் எல்லாரையும் சிந்திக்க விடாமல் இருக்கிறதுக்கு என்ன சிந்திக்கிறதுன்னு தான் சிந்திக்கிறான் அப்படி தான் நடக்கிறது சொன்னாங்க இல்லையா ரீசண்டாக பார்லிமெண்ட்டே நடக்கலை நிறைய பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கேள்விப்பட்டேன் அவ்வளோதான் சத்வாதபி மகான் ஆத்மா அதை காட்டிலும் இது உயர்ந்தது மகதோ அந்த புத்தியை காட்டிலும் சூக்ஷமானது அந்த மாயாசக்தி அவ்வக்தாத்து பர்புருஷா மாயை காட்டிலும் உயர்ந்தது தூய உணர்வு சுத்த சைதன்யம் இந்த சூப்பர் இம்போஸ் பண்ணுற பவர் அப்படி வச்சுக்கோங்க அந்த பவர் வந்து உயர்ந்தது அதை உயர்ந்தது அதுக்கு ஆதாரமான சுத்த சைதன்யம் அது லக்ஷன் சொல்ற வியாபகஹா அதுதான் அனைத்தையும் வியாபித்திருக்கிறது அலிங்கஹா அதற்கு அடையாளமே இல்லை அதை உணரவும் முடியாது அதை உணரவும் முடியாது இதுதான் ரொம்ப முக்கியம் அலிங்கம்னு சொன்னால் அதுக்கு எந்த அடையாளமும் இல்லை குளூவே கிடையாது அதாவது புத்தியை வச்சு அதை கண்டுபிடிக்கிறோம் ஆனால் அதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கான்னா அதுக்கு நிறமோ ஒலியோ ஒன்றும் நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது உணர்வுக்கு புத்தியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் புத்தி வந்து குளுங்கிறோம் அதாவது பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி வந்து அடையாளம் இந்த புத்தி எதனால் செயல்படுகிறதுன்னு பார்க்குறோம் எதனால் இந்த புத்தி வேலை செய்கிறது கேனேஷிதம் பத்த பத்தி பிரேஷிதம் மனஹா எதனால் இந்த புத்தி வேலை செய்கிறதுனா ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறோம் அது வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எது அடையா இருக்குன்னா அது அது அதுதான் இது இருக்கிறதுனால ஏதோ ஒன்று இல்லாமல் இது வேலை செய்ய முடியாது புத்தி எதனால் வேலை செய்கிறது ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னா ஏதோ ஒன்று இருக்குன்னு அது யார் நானா வேறையா அதைத்தான் சாஸ்திரம் அதுதான் ஆத்மா சைத்தன்யம் வியாபகம் பிரம்மன் அப்படி சொல்கிறது இங்கே ஜீவாத்மாவை சொல்லலை இங்கே வந்து இன்டிவிஜுவல் ஜீவாத்மாவை விட்டுட்டு நேராக டோட்டலுக்கு போயிட்டார் ஈஸ்வரனுக்கு போயிட்டார் ஈஸ்வரனுக்கு மேலே போயிட்டார் ஆக இண்டிவிஜுவல் டு டோட்டல் டோட்டல் டூ டோட்டல் டூ மாயாசக்தி மாயாசக்தியிலருந்து நோ டோட்டல் நோ இண்டிவிஜுவல் சமஷ்டியும் கிடையாது எஷ்டியும் கிடையாது அதை தான் இங்கே சொல்லியிருக்கு அலிங்கம் அலிங்கம்னு சொன்னா புத்தியை வச்சுட்டு என்னெல்லாமோ பண்ணலாம் ஆனால் அது வந்து அதுக்கு புத்தியும் கிடையாது எதுக்கு புத்தியை வச்சுட்டு புத்திக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு எதாவது புத்தி உண்டா எதுக்கு ஆத்மாவுக்கு புத்தி உண்டோ சந்தேகமாக இருக்கா ஆத்மா எதையாவது சிந்திக்குமோ சிந்திக்காது சிந்திக்கிற புத்தி ஆத்மா இல்லாமல் சிந்திக்குமோ சிந்திக்காது பயப்படாது ஆத்மாவுக்கு சிந்தனை கிடையாது ஏன்னா அதுக்கு சிந்திக்கிறதுக்கான புத்தி கிடையாது ஆ புத்தி சிந்திக்கணும்னா புத்தி ஜடம் ஜடமான புத்தி எப்படி சிந்திக்கும் ஆத்மாவோடய அனுகிரகத்தினால சிந்திக்கிறது ஆனால் ஆனால் ஆத்மா சிந்தனை பண்ணாது ஆத்மாவுக்கு சிந்தனை தேவையும் இல்லை இப்போ எனக்கு சிந்தனை தேவையா எனக்குன்னா நீ ஒருத்தரும் கேட்டுக்கணும் எனக்கு சிந்தனை தேவையா சிந்தனை தேவையான்னா இது சிந்தனை தேவையா என்று சிந்திக்க வேண்டும் சிந்தனை தேவையா என்று சிந்திக்க வேண்டும் சிந்தனை தேவையா என்று சிந்தித்து பார்த்தால் சிந்தனை தேவையில்லாமல் இருந்தால்தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் எப்பொழுது நான் சிந்திக்க தொடங்குகிறேனோ அப்பொழுதே என் சாந்தியை நான் இழந்து விடுகிறேன் உண்மையா பொய்யா படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்றார் கன்றோ சுகம்கான் பராபரமே பராபரமேன்னா இன்னர்த்தம் பராபரமே யாமரியோம் பராபரமேனு பராபரமேன்னா யாமரியோம் பராபரமேனு பராபரமேன்னா பர அபரம் பரமாகவும் அபரமாகவும் இருப்பவர் அப்படின்னு சொல்லி பராபரம் பராத்மரா பரமேஸ்வரா ஆனால் உபனிஷத்தில் பராத்மரகாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது அதாவது இந்த உலகை காட்டிலும் உள்ள மாயைக்கும் அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம் பரஹான்னு சொன்னால் மாயின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அப்புறம்னா பரம் என்றால் மாயை ஜகத்துக்கும் மாயைக்கும் அப்பாற்பட்டது அக்ஷராத் புருஷ்பர அக்ஷராத் பரத்பரகா என்று சொல்லி பரதஹா அக்ஷராத்து பரஹா அப்படிலாம் உபநிஷத்துக்கில் சொல்லப்பட்டிருக்கு அது ஞாபகம் வச்சுக்கணும் அலிங்கம் அது நான் அது நான்னு தெரிஞ்சுக்கிறத தவிர வேறு விதமான அடையாளமே கிடையாது உணர்வுக்கு குறியீடுகள் இல்லை அலிங்கம்னு சொன்னால் என்ன அர்த்தம் எந்த விதமான அது வந்து சொல்லுக்கும் வாக்குக்கும் எட்டாதது அப்படி சொல்லிகிட்டே இருக்க வேண்டிதான் ஆஹா ஏவாச்சா இந்த உண்மையை தெரிஞ்ச உடனே யோசிச்சு பாருங்க பிரம்மம் வந்து சிந்திக்கிற போது பிரம்மத்தை தியானம் பண்ணுறோன்னு வச்சுப்போம் ஒரு வார்த்தைக்கு பிரம்மத்தை தியானம் பண்ணுறோன்னு வச்சுப்போம் பிரம்மன் தியானம் பண்ணுறதா பிரம்மன் தியானம் பண்ணுமோ நான் யார் பிரம்ம அப்புறம் நான் கேட்கலாம் பிரம்மன் சாப்பிடுமோ சாப்பிட அப்போ நான் சாப்பிடக்கூடாது சாப்பிடாம இருந்துட்டால் பரவாயில்ல அதனால தான் தியானம் பூஜை இதெல்லாம் வச்சிருக்கோம் நான் சாப்பிட்றதுனால குளிக்கிறதுனால விவகாரம் பண்ணுறதுனால எல்லாம் ஆனால் நான் யார் உண்மையில்லையே நான் பிரம்ம நான் தியானம் பண்ண வேண்டியதில்லைங்கிற விஷயத்தை தியானம் பண்ணணும் நான் தியானம் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை நான் வந்து நான் அகம் பிரம்மாஸ்மி தியானம் பண்ணின்னு இருக்கிறது பிரம்மம் இல்லை ஆனால் தியானம் பண்ணுறேன் ஆனால் நான் தியானம் பண்ணலை வெயில் சு அதிகமாக இருக்கு அலிங்கம் அலிங்கம்ங்கிற பதம் அடையாளமே இல்லை ஆனால் வந்து என்ன சொன்னால் சிவலிங்கம்ங்கிறோம் சிவலிங்கம்னா என்ன அர்த்தம் சிவலிங்கம்னா லிங்கம்னா அடையாளம் குறியீடு அதை வந்து அது வந்து ரூபமாக அரூபமானா அது ரூபம்னு சொல்ல முடியாது அரூபம்னு சொல்ல முடியாது அது ரூபா ரூபம் அதனால அது அரு உருவம்னு உருவம் என்றும் சொல்ல முடியாது தாய்மார அதுக்கு வரவன் வச்சிருக்கார் பாட்டு வச்சிருக்கார் தாய்மாரவர் பாட்டு பூதலையம் ஆகின்ற மாயை முதல் சிலர் பொறிபுலன் அடங்கும் இடமே பொருள் என்பர் சிலர் நாதமயம் என்பர் சிலர் விந்துமயம் என்பர் சிலர் நட்டநடுவே இருந்த நாம் என்பர் சில பேர் நட்ட நடுவே நட்ட நடுவே இருந்த நாம் என்பர் சில பேர் உரு என்பர் சில பேர் கருதிய நாடில் அரு என்பர் சில பேர் பின்னும் முன்னும் கெட்ட சூனிய மதம் என்பர் சில பேர் என்னாச்சுன்னா எலுமிச்சம் அழுத்த தேய்ச்சிக்க வேண்டிதான் இவையால் பாதரசமாய் மனது சஞ்சலப்படுமலால் பரமசுக நிஷ்டை பெறுமோ பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ணானந்தமே அது யார் அந்த பரிபூர்ணானந்தம் யாரோ எல்லாம் படித்து தெரியல யார் நகதாப்பா நீ தத்துவம் அசி அதனால ஆனந்த சந்தோஷமாக இருக்கும் நீ பரிபூர்ணானந்தம் ஆனந்தம் பூர்ணானந்தம் பரிபூர்ணானந்தம் சம்பரிபூர்ணானந்தம் சுசம்பொரி பூர்ணந்தம் போட்டு இருக்க வேண்டியதான் தியா சேர்த்து சேர்த்து உபசர்க்கெல்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆஹ வியாபக அலிங்க ஏவச்ச அப்புறம் அடுத்தது எம் எதனை அறிந்து ஜந்து முச்சியத்தை ஜந்து முச்சியத்தை சங்கராச்சாரியர் அலிங்கம்ங்கிறதுக்கு சர்வசம்சார தர்ம வர்ஜிதா அப்படின்னு ஆஹா மாயாரஹிதம்னு அர்த்தம் மாயாரஹிதம் எல்லாம் மாயைக்குள்ளதான் லிங்கமெல்லாம் நான் சிவலிங்கத்துக்கு ப விட்டுட்டேன் சிவலிங்கம்னா சிவம்னா என்னது ஆஸ்பீஷியஸ்ன்னு சொல்கிறீங்க ஆஸ்பீஷியஸ்னு ஆனால் மாண்டூக்கு உபரிஷத்தில் சிவத்துக்கு என்ன அர்த்தம் மாண்டூக்கு உபனத்தில் சிவம் வருது பதம் நான் தஃப் பிரஜம் ந பகிஷ்பிரஜம் நோபயத்திரஜம் ந பிரஜா நகனம் ந பிரஜம் நாப்பிரஜம் அதிருஷ்டம் அவ்வகாரியம் அக்ராஹ்யம் அலட்சணம் அச்சித்தியம் அவ்யபதேசம் ஏகாத்ம பிரத்யசாரம் பிரபஞ்ச உபசமம் சாந்தம் சிவம் அங்கே சிவம்னு சொன்னா சைத்தன்யம் ஆனந்தத்தை உணர்த்த அடையாளம் அப்படி வச்சுக்கணும் ஆனந்தத்தை உணர்த்துற ஒரு அடையாளம் சிவம்னா ஆனந்தம் மங்களம் ஆஸ்பீஷியஸ்னு சொல்கிறோம் ஆனால் வந்து சிவங்கிறதுக்கு மாண்டவிக்கு சொல்வது சைத்தன்யம் தான் சொல்கிறது சுத்த சைத்தன்யம் ஆனால் அதுதான் சொல்ல வேண்டியது பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானான் சங்களம் அப்படிலாம் போட்டுக்க வேண்டியதுதான் எப்படியும் கடைசியில் சகுண பிரம்மத்தில் முடித்து நிற்குண பிரம்மத்துக்கு போயாகணும் எம் ஞாத்வா முச்சியத்தே ஜந்துகு சங்கராஜார் இங்கே சொல்கிறார் எம் ஞாத்வா எதனை அறிந்து எப்படி பாருங்க ஆச்சாரியதா சாஸ்திரத இந்த வார்த்தையை போட்டிருக்காரு சங்கராஜார் ஆச்சாரியனிடமிருந்தும் சாஸ்திரத்தினிடமிருந்தும் இதனை அறிந்து எல்லாம் அப்பப்போ சொல்லுவார் ஆச்சாரியனிடமிருந்தும் சாஸ்திரத்தினிடமிருந்தும் இதை அறிந்து சாஸ்திர ஆச்சாரிய உபதேசாதி சம்ஸ்கிருத மனசா ஏவஹி சகா அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகம் பகவத்கீதை கோட் பன்னீர் கார் சாஸ்திர ஆச்சாரிய உபதேசாதி சம்ஸ்கிருத மனசா சிகம்யா சாஸ்திரத்தினாலும் ஆச்சாரியன் இருக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கும் என்னது அந்த விஷயம் வந்து நமக்கு ஸ்பஷ்டமா புரிகிறது சங்கராச்சாரிய ஆச்சாரியதா சாஸ்திரதஷ் சாத்வா அந்த ஆத்ம தத்துவத்தை பரபிரம்ம தத்துவத்தை அறிந்து முச்சியத்தே ஜந்துகு எதுல இருந்து முச்சியத்தே மொட்டையா இருக்கு எதிலிருந்து விடுபடுகிறான்னா ஜந்துகு முச்சியத்தை ஜந்துகுனா ஜீவகா ஜீவன் உயிரானது விடுபடுகிறதுன்னா எதிலிருந்துனா அவித்தியாதி ஹிருதய கிரந்திபிஹி ஜீவன்னேவ இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதேந்திரர் இது ரொம்ப முக்கியமாக போடுறார் அவர் சங்கராச்சாரியர் வாழ்ந்து இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது விடுபட்டு விடுகிறான் இதில் அறியாமை அறியாமை ஆசை செயல் அறியாமை அஜானம் ராகத்வேஷம் அல்லது இச்சா அப்புறம் கர்மா இதிலிருந்து விடுபடுகிறான் கிரந்திபி ஜீவன் நேபி அப்புறம் கச்சதி இந்த சரீரம் போனத்துக்கு பிறகு முச்சியத்தைங்கிறது ஜீவன் முக்திங்கிறார் அமிர்தத்வஞ்ச கெச்சதிங்கிறது விதேக முக்திங்கிறார் சதேக முக்தி விதேக முக்தி சதேக இருக்கிற போதே மோட்சத்தை உணர்ந்து விடுறது உடம்பு போயிடுறது அவ்வளோதான் உடம்பு இருந்தால் ஜீவன் முக்தி சாஸ்திர திருஷ்டி லோக திருஷ்டி ஞானியினுடைய திருஷ்டியிலே அவனுக்கு அகம்பிரம்மாஷ்மி விற்பிக்கு கூட இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அகம்பிரம்மாஷ்மி விறத்தியை என்கேஜ் பண்ணுறானா பிரம்மனாக உணர்ந்து பேசாமல் இருக்கானா அகம்பிரம்மாஷ்மி விறத்தியை என்கேஜ் பண்ண வேண்டியிருக்கேன்னு கேட்டால் நமக்கு அது நிலைச்சி இருக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் நாளைக்கு பண்ணுறோம் அப்புறம் பண்ணினதுக்கு பிறகு என்ன அதுவும் மறந்து போயும் இதை தான் வந்து என்ன சொல்வது இது வந்து கண்ணை திறந்துட்டே இருக்கிற சமாதி கண்ணை மூடின்னு பண்ணுற சமாதி இல்லை கண்ணை திறந்துன்னு யோசிச்சுட்டே இருக்கிற போதே மனசுக்கு மனசுக்கு மதிப்பு போயிடுது கண்ணை மூடினா அது ஒருவேளை லயமானாலானு திரும்ப கிளம்பி இது அப்படி இல்லை முழிச்சுன்னு போதே இதுக்கு நெருப்பு வச்சு கொளுத்தணும் எதுக்கு மனசு நெருப்பு வச்சு கொளுத்தணும் பயப்படாது அறிவாகிய நெருப்பால் அறிவாகிய நெருப்பால் எண்ணங்களை மெய்யறிவாகிய நெருப்பால் எண்ணங்களை கொன்றுவிட வேண்டும் அதுக்கு ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கே நம்ம ஹம்சகீதையில் இருக்குது அதாவது மூங்கில் காடு உராயும் பொழுது மூங்கில் காடு ஒராயிருது மூங்கில் காடு உராயிஞ்சதுன்னா என்னாகும் நெருப்பு வரும் அந்த நெருப்பை என்ன பண்ணோம் மூங்கில் காட்டை எரிக்கும் எரிச்சுட்டு என்னாகும் எரி எரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா என்ன பண்ணோம் அணிஞ்சு போய்டும் எரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா நெருப்பு என்னாகும் அணைஞ்சு போயிடும் நெருப்பு எங்கேருந்து வந்தது மூங்கில் காட்டிலேருந்து வந்தது எதுனால வந்தது உறைஞ்சதுனால வந்தது உறைஞ்சதுனால தோன்றின நெருப்பு என்ன பண்ணித்து இதெல்லாம் எரிஞ்சது எரிஞ்சதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்னு ஒன்று என்னாச்சு அணைஞ்சும் போயிடுச்சு அது மாதிரி நம்ம என்ன பண்ணோம் உட்காந்து இங்கே உட்காந்து எல்லோரும் உறைஞ்சோம் கட்டோபி நிமிஷத்தை வச்சுக்கிட்டு உர ஒரேன்னு உரைச்சோம் உரைச்ச உடனே என்ன வந்தது சூடு அதிகமாகச்சு என்ன அறிவு வந்தது அறிவு என்ன பண்ணித்து எல்லாத்தையும் எரிச்சுது எரிச்ச என்னாச்சு அறிவும் அணைஞ்சு போச்சுன்னு சொல்லலாமா சொல்லணும் அறிவுக்கும் மதிப்பு அறிவின் பயன் கிடைத்த பிறகு அறிவும் தேவையில்லை அதுதான் வேணு சங்கர்ஷஜஜோ வன் தக்வா சாமியதி தத்வனம் ஏவம் குணவியத்த யஜஹா ஞானம் ஷாமியதி தத் கிரியா ஹம்சகீதைன்னு பாகவதத்தில் பதினோராவது ஸ்கந்தத்தில் இருக்குது அந்த பாகவதத்தில் இந்த ஸ்லோகம் இருக்குது நல்ல எக்ஸாம்பிள் ஆக வேணு சங்கர்ஷஜஜோ வன் வேணுன்னா என்னது மூங்கில் சங்கர்ஷஜஜானா ஒராயிரதுனால வன்னிஹி தோன்றுகிறது தக்துவா ஷாம்யதி தத்வனம் அந்த வன்னிஹி தத்வனம் தக்துவா ஷாம்யதி அந்த வனத்தை எரித்துவிட்டு அடங்கி விடுகிறது நெருப்பு ஏவம் இவ்வாறு மூன்று குணங்களை கொண்டிருக்கின்ற நாம் இந்த குணங்களை கொண்டு ஆராய்ச்சி பண்ணுகிறோம் சத்வரஜஸ்தம குணங்களை கொண்டு ஆராய்ச்சி பண்ணுகிறோம் அதனால் என்னாகுறது சத்வாத் சஞ்சாயத்தை ஜானம் தத்த சத்வம் நிர்மலத்துவாத் பிரகாசகமனாமயம் சத்வகுணம் விறத்தி ஆகிறதுனால ஜானம் ஏற்படுறது ஆத்மஜானம் இங்கே அதில் இது என்ன ஆகுதுன்னா ஏவம் குணவியத்தியஜா கிரியாக தத் கிரியா ஜானம் சாமியதி குணங்கள்லிருந்து தோன்றின செயல்களையெல்லாம் ஆத்மானம் பிரம்ம ஜானம் எரித்து விடுகிறது இப்போ நம்ம படிக்கிறதுக்கு என்ன குணம் வேணும் படிக்கிறதுக்கு என்ன குணமானும் தமோ குணமாக ரஜோகுணம் இருந்தால் அது ஒரு மாதிரி போயின்னு இருக்கும் சத்வகுணம் ஆனால் சத்வப்பிரதானமாக இருந்தால் தான் ஏகாகிரதையோட சாஸ்திரத்தை கேட்க முடியும் மனசுக்குள்ளே சாஸ்திரம் போகும் வேலை பண்ணும் ஆ சத்வத்தின ஞானம் என்ன பண்ணுறதுன்னா எல்லா குணங்களையும் சத்வத்தினால் உண்டாகிற ஞானமானது அதுதான் பாடமே இந்த பாடமே தொடங்குற அவர் சொல்கிறார் சத்வம் ரஜஸ்தம இணா புத்தேர் நச்சாத்மனஹா முதல் ஸ்லோகம் அது சத்வம் ரஜஸ்தமயிதி குணாக புத்தேஹே நச்ச ஆத்மனஹா ஆத்மாவுடைய குணம் இல்லை அப்படின்னு தொடங்குறார் கிருஷ்ணர் புத்தவர்கிட்ட அந்த இடத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு ஆ அமிர்தத்வ கெச்சதி எதுக்கு சொல்ல வந்தேன் ஒன்று ஜீவன் முக்தி இன்னொன்று விதேக முக்தின்னு சங்கராச்சாரியர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அமிர்த கட்சதி பதித்தேபி முச்சியத்தை ஜந்துகுங்கிறத ஜந்துகு முச்சியத்தைங்கிற ஜீவன் நேவங்கிறார் பதித்தேபி ஷரீரே ஷரீரம் போனதுக்கு பிறகு அமிர்தத்வஞ்ச கட்சதி இல்லை சாஸ்திர திருஷ்டி இங்கேயே அவனுக்கு வந்து அமிர்தமாக தன்னை புரிஞ்சுக்கிறான் சாஸ்திர உபதேசத்தினால் அப்படி சொல்லப்பட்டு சகா அலிங்கியா பரக அவக்தா புருஷா இது பூர்வேண சம்பந்தா வியாபகா அலிங்ககா சஹா பரஹா புருஷான்னு சொல்லணுமா இந்த பரஹா புருஷாங்கிறதுக்கு விசேஷணம் வியாபகா பரபுருஷா பரஃபுருஷா அலிங்கஹா பரஃபுருஷா அப்படின்னு சேர்த்துக்க சொல்கிறாரு அடுத்த மந்திரத்தையும் சொல்லி நிறுத்துறேன் அப்போ ஞானத்துக்கு என்ன பண்ணுறதுன்னா நல்ல திரும்ப திரும்ப புத்தியை தீட்டி தீட்டி கேட்டுகின்றே இருங்கிறார் கேட்டுகின்றே இரு அப்படின்னு அடுத்த மந்திரத்தில் சொல்றார் நந்திருஷே திருமஸ் நுஷா பசிய கஷ்டைனம் ஹிருதாமிக்ளும்தேவந்தி நந்திருஷேம கஷனை ஹுதா மனிஷா மனசாம்தீ அஹ இமன் இதை கண்ணால பார்க்க முடியாது இதுக்கு வடிவம் இல்லை ஏன்னா மனசைத்தான் வந்து எப்போ பார்த்தாலும் கூர்மையாக வைத்துக்கொண்டு புத்தியை சரியாக வைத்துக்கொண்டு குருக்கிட்ட திரும்ப திரும்ப இந்த பாடத்தை கேட்டு அவன்தான் இதை புரிந்து கொண்டு அமிர்தனாகிறான் திரும்ப இந்த அமிர்தா பவந்திங்கிற இந்த மந்திரத்தில் வந்துகிட்டே இருக்குது ததேவ சுக்கரம் தத் தஸ்மின் லோகா ஸ்ருதா சர்வே ததுநாத்யேதி அப்புறம் வந்து பிராண ஏஜதி நிசுத்தம் மகத் பயம் வஜ்ரமுதியம் எத்விது அமிர்தாஸ்தே பவந்தி ரெண்டாவது மந்திரம் இப்படி எல்லா மந்திரங்கள்லையும் அமிருத்தாக பவந்தின்னு யார் சொல்கிறார் மரணதேவன் மரணதேவன் யமதர்மராஜா சொல்கிறார் அடிக்கடி அமிருத்தாக பவந்தி அமிர்தாக பவந்தி அமிர்தாக பவந்தின்னு மிருத்து சொல்கிறார் மரணத்தின் தலைவன் அவர் சொல்கிறார் மரணம் கிடையாது மரணம் கிடையாது பாரதியார் கடைசியாக பேசினார் சொல்கிறது மனிதனுக்கு மரணம் இல்லை அப்படின்னு அவர் கடைசியாக பேசின பேச்சு பாரதியார் ஈரோட்டில் பேசினார் மனிதனுக்கு மரணம் இல்லை உடலுக்குத்தான் மரணம் அவர் சொல்லுவார் நான் இந்த உலகத்தில் சாகவே மாட்டேன் எப்போ இருப்பேன் பாரு நான் கொண்டே இருப்பேன் அப்படின்லாம் பாரதியார் பாடுவார் அதில் ஆத்ம தத்துவம் என்றைக்கும் அழியாது என்பது பொருள் விஸ்தாரமாக நாளைக்கு பார்க்கலாம் ம் சநா சகனக்கு சீரியவை தேஜஸ்வினாவை ஓம்ஷாஷா அய்யுன அனந்தஜன்மாண்ட மெய்யுக்கிய விழிவந்த குருவே பௌயவே முல்வம் உதவிக்கோருவினேன்